அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து பேசுவதில் மிகவும் கவனமாயிருந்தார் ஆறு வயதாக இருக்கும் ஒருமுறை கத்தியால் தன் வீட்டில் இருந்த சில செர் மரங்களை வெட்டினார் வெட்டப்பட்ட செர்ரி மரங்களை பார்த்த அவரது தந்தை மிகுந்த கோபத்துடன் இதை செய்தது யார் என்று கத்தினார் வாஷிங்டன் அப்பா நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் நானே இதை செய்தேன் என்று கூறினார் உடனே அவரது தந்தை ஆயிரம் செர்ரி விட உண்மை பேசும் நீயே எனக்கு முக்கியம் என்றார் ஆம் இவரே அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் உண்மையை மறைக்காமல் சொல்கின்ற மன திண்மை உடையவர்களே உலகத்தில் சாதிக்கிறார்கள் உண்மை ஒரு குழந்தையின் சிரிப்பை போல் தூய்மையானது குழந்தை நிர்பந்தங்களற்று போலி தன்மையின்றி இயல்பாக சிரிப்பதால் தான் திணிக்கப்படாத அதன் கோபம் கூட அழகாக மாறுகிறது நாமும் வாழ்வில் உண்மையை பேசுவோம் வாழ்வில் உயர்வை அடைவோம் நன்றி